நற்றினை நேர்களுக்கு வணக்கம் சமையல் சமையல் பகுதிக்காக உங்கள் அலை மேலும் நம்ம இன்னைக்கு செய்ய போறது கோகனட் மாவா கேசர் பரபி தேவையான பொருட்கள் தேங்காய் துருவல் இருநூறு கிராம் பால் நூறு எம்எல் சர்க்கரை 100 கிராம் கோவா கால் கிலோ தேவையான அளவு எடுத்துக்கலாம் முந்திரி தேவையான அளவு பாதாம் தேவையான அளவு குங்குமப்பூ ஏலக்காய் தூள் கால் ஸ்போன் நெய் நாலு ஸ்பூன் செய்முறை முதல்ல நம்ம சர்க்கரையை வந்து பவுட்ரு பண்ணி வச்சுக்கலாம் அப்புறம் ஸ்டவ் பற்ற வச்சுட்டு ஒரு வானல் வச்சுருவோம் வானல் காய்ஞ்சதும் நெய் ஒரு ஸ்பூன் விட்டு முந்திரி பாதாம் வறுத்து அது ஒரு பிளேட்டில் கொட்டிப்போம் அந்த வானிலையை மறுபடியும் வச்சலாம் ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றிப்போம் நெய் ஊற்றி நெய் உருகினதும் அதை தேங்காய் துருவலை போடுவோம் அதில் போட்டு வதக்கிப்போம் ரொம்ப ரொம்ப கோல்டன் ப்ரௌனால் வதக்கணும் அவசியம் இல்லை லைட்டாக வதக்கினா போகிறோம் தேங்காய் துருவில வறுத்துட்டு அதுக்கூட மில்க் ஊற்றி அதோடய வேக விடுவோம் மில்கில் அந்த தேங்காயை வேக விட்டு கொஞ்சம் நல்லா கலந்த உடனே சர்க்கரையை போ பவுட்ரு பண்ணியிருக்கோல்லே அதை போட்டுவிடுவோம் நல்லா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம் சர்க்கரை பவுட்ரு மிக்ஸ் பண்ணிவிட்டு கோவாவை அதில் கலந்துருவோம் பிளைன் கோவா சுகர்லெஸ் கோவா அதில் கலந்துடலாம் நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் ஏலக்காய் தூள் இந்த குங்குமப்பூ நல்லா கலந்து விட்டுடுவோம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் ஆகி அந்த ஒரு அல்வா பதத்துக்கு வரும் அதுக்கப்புறம் வந்து இந்த முந்திரி திராட்சை பாதாம் மறுத்து வச்சுருக்கோல்லே அதை எடுத்து நெய்யோடு கலந்து இது போட்டுடுவோம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மேலே ஒரு ஸ்பூன் நெய்யும் விட்டுட்டு கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஒரு பிளேட் எடுத்துகிட்டு அந்த பிளேட்டில் லைட்டாக நெய் தடவிட்டு இதை அப்படியே கொட்டி அதில் செட் பண்ணிவிடுவோம் அந்த அழகாசை அந்த பிளேட்டில் செட் பண்ணிவிட்டு ஒரு அன் ஒன் ஹவர் நல்லா ஆற வச்சுருவோம் ஆறினதுக்கப்புறம் அழகாக கட் பண்ணோன்னா சூப்பர்பான டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி கோகோனட் மாவா கேசர் பர்ஃபி தயார் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு மீண்டும் சந்திப்போம்